தலைப்பு மூன்று மனுச்சோழர் மாண்பு மூன்று சுடர்களிலும் முதற் சுடராகிய மேன்மையடைந்த சூரிய குலத்திற்பிறந்து அரசாட்சி செய்து வந்த சோழராஜர்களில் சிறந்தவராய் அறுபத்து நான்கு கலைகளிலும் வல்லவராய் உயிருக்கு உறுதியைத் தருகிற நல்ல கேள்விகளை உடையவராய் எல்லா உயிர்களுக்கும் இதம் செய்கின்றவராய் வேதம் ஓதுதலும் யாகம் செய்தலும் இறப்பவர்க்கு ஈதலும் பிரஜைகளை காத்தலும் ஆயுத வித்தையில் பழகுதலும் பகைவரை அழித்தலும் என்னும் ஆறு தொழில்களும் வீரமுள்ள சேனைகளும் செல்வமுள்ள குடிகளும் மாறாத பொருள்களும் மதிநுட்பமுள்ள மந்திரியும் அன்புள்ள நட்பும் பகைவரால் அழிக்கப்படாத கோட்டையும் உடையவராய் வழக்கை அறிவிப்பவரையும் தங்களுக்குள்ள குறையை சொல்லிக்கொள்பவரையும் லேசிலே தமது சமூகத்துக்கு அழைப்பித்து அந்த வழக்கை தீர்த்தும் அக்குறையை முடித்தும் கொடுப்பவராய் பாலோடு பழஞ்சேர்ந்தார் போல முகமலர்ச்சியோடு இனிய வசனம் சொல்கின்றவராய் பின் வருவதை முன்னே அறிந்து கொள்வதும் உறவினர் அயலார் சினேகர் பகைவர் இழிந்தோர் உயர்ந்தோர் முதலான யாவரிடத்தும் கால குணவேற்றுமையாலும் உண்டாகின்ற நன்மை தீமைகளை உள்ளபடி அறிந்து கொள்வதுமாகிய விவேகம் உள்ளவராய் அகங்காரம் காமம் கோபம் லோபம் மோகம் பொறாமை வஞ்சகம் தம்பம் வீண் செய்கை முதலான குற்றங்களை தினை அளவும் கனவிலும் காணாதவராய் துர்குணங்களை உடைய சிறியோர்களை சேர்த்து கொள்வதை மறந்தாயினும் நினையாமல் நற்குணங்களில் நிறைந்து செய்வதற்கு அரிதான செய்கைகளையும் செய்து முடிக்கவல்ல பெரியோர்களை சகாயமாக கொண்டு செய்யத்தக்க காரியங்களை தெரிந்து செய்தும் செய்யத்தகாத காரியங்களை தெரிந்து விடுத்தலும் பகைவழியும் தன்வழியும் துணைவழியும் கால நிலைமையும் அறிந்து காரியங்களை நடத்தியும் அடுத்தவர்களது குணம் வல்லமை ஊக்கம் முதலான தன்மைகளை ஆராய்ந்து தெளிந்து அவரவர் தரங்களுக்கு தக்க உத்தியோகங்களை அவரவர்களுக்கும் கொடுத்தும் பழமை பாராட்டியும் சுற்றம் தழுவியும் கண்ணோட்டம் வைத்தும் ஜாதி இயற்கை ஆசிரம இயற்கை சமய இயற்கை தேச இயற்கை கால இயற்கை முதலான உலக இயற்கைகளை அறிந்து அவ்வற்றுக்குத் தக்கபடி ஆராய்ந்து செய்தும் நல் ஒழுக்கத்துடன் நடப்பவராய் குடிகளுக்கு அணுவளவு துன்பம் நேரிடினும் அதை மலையளவாக எண்ணி தமக்கு வந்தது போல் மனம் உருகுவதால் தாயை ஒத்தவராய் அத்துன்பத்தை விட்டு இன்பத்தை அடையத்தக்க நல் வழியை அறியும்படி செய்விப்பதனால் தந்தையை ஒத்தவராய் அவர்களுக்கு அந்த நல் வழியை போதித்து அதிலே நடத்துகின்றபடியால் குருவை ஒத்தவராய் அந்த குடிகளுக்கு இகபர சுகத்தை கொடுப்பதற்கு முன்னின்று அது பற்றி முயற்சி செய்யும் போது வரும் இடையூறுகளை நீக்குகின்றபடியாலும் அந்த ஒழுக்க வழியிலிருந்து தவறினால் அந்த குற்றத்துக்கு தக்க தண்டனை விதித்து அவ்வழியில் பின்னும் நடத்துகின்றபடியாலும் தெய்வத்தை ஒத்தவராய் குடிகளுக்கு ஆபத்து நேரிடும் போது கட்டிய வஸ்திரம் அவிழ்ந்தவன் கைபோல் உடனே அந்த ஆபத்திலிருந்து நீங்கும்படி கை கொடுப்பதனால் சினேகனை ஒத்தவராய் நல்ல காரியம் இது கெட்ட காரியம் இது என்று காட்டுகின்றபடியால் கண் போன்றவராய் குடிகளுக்கு அச்சம் அவலம் முதலானவை நேரிடாமல் காத்து வருதலால் உயிர் போன்றவராய் குடிகள் தம்மை நினைக்கும் தோறும் இப்படிப்பட்ட நற்குண நற்செய்கைகளை உடைய புண்ணியமூர்த்தியை அரசனாகப் பெற்ற நமக்கு குறை ஒன்றுமில்லை என்று கழிக்கின்றபடியால் பொன் புதையலை ஒத்தவராய் கைமாறு வேண்டாது கொடுத்தலால் மேகத்தை ஒத்தவராய் அறிவே ஆயிரங்கண்களாகவும் கைகளே கற்பகமாகவும் கண்களே காமதேனுவாகவும் திருமுகமே சிந்தாமணியாகவும் மனோதிடமே வச்சிராயுதமாகவும் கொண்டபடியால் இந்திரனை ஒத்தவராய் சிங்காதனமே செந்தாமறையாகவும் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு பொருளும் அடைதற்குரிய நான்கு மார்க்கமே நான்கு முகமாகவும் கொண்டு அந்தந்த மார்க்கங்களில் அந்தந்த பொருட்களை விருத்தி பண்ணுகிறபடியால் பிரமனை ஒத்தவராய் ஆக்கினா சக்கரமே சக்கராயுதமாகவும் செங்கோலே திருமகளாகவும் சிறந்த பெரும் புகழே திருப்பார் திருப்பார்கடலாகவும் யுக்தமல்லாத காரியங்களை ஒழிந்திருப்பதே யோக நித்திரையாகவும் கொண்டு மண் நுலகிலுள்ள உயிர்களை காத்து வானுலகிலுள்ள தேவர்களுக்கு யாகங்களால் அமுது கொடுத்து வருகின்றபடியால் திருமாலை ஒத்தவராய் சோர்வில்லாமை தூய்மை வாய்மை என்னும் மூன்றுமே மூன்று கண்களாகவும் துணி உடைமையே சூழமாகவும் கொண்டு பாவங்களையெல்லாம் நிகரகஞ்செய்து வருகின்றபடியால் உருத்திரமூர்த்தியை ஒத்தவராய் வாட்டத்தை நீக்கி மகிழ்ச்சி செய்கின்ற அருளுள்ளபடியால் அமிர்தத்தை ஒத்தவராய் சிவபக்தியில் மிகுந்தவராய் பொறுமையில் பூமியை ஒத்தவராய் தருமமே உருவாக கொண்டு நடுநிலையிலிருந்து மனு நீதி விளங்கிய மனுச்சோழரென்னும் பெயரை உடைய சக்கரவர்த்தியானவர் களிங்கர் குளிங்கர் பங்கர் கொங்கர் அச்சியர் கொச்சியர் தெங்கனர் கொங்கனர் தெலுங்கர் முதலான தேசத்து அரசர்களெல்லாம் திரை கட்டி வணங்க உலகம் முழுவதையும் ஒரு குடை நிழலில் வைத்து செங்கோல் செலுத்தி அரசாட்சி செய்யும் காலத்தில் உலகமெங்கும் புளியும் பசுவும் போய் ஒரு துறையில் நீர்குடித்து உலாவியும் சிங்கமும் யானையும் சேர்ந்து திரிந்தும் பருந்தும் கிளியும் பழையும் மகிழ்ந்தும் கூகையும் காகமும் கூடி பறந்தும் பூனையும் எலியும் இருந்தும் இந்தபடி மற்றும் விரோதமாகிய உயிர்களும் ஒன்றுக்கொன்று விரோதமில்லாமல் சினேகஞ்செய்து வாழ்ந்திருக்கவும் மரங்கள் புள்ளுகள் முதலான நடையில்லாத உயிர்களும் பாடுதல் உலர்தல் உதிர்தல் வெட்டுண்ணல் முதலான குறைகள் இல்லாமல் வளர்ந்து ஓங்கி வாழ்ந்திருக்கவும் பெருங்காற்று பெருவெள்ளம் பெருமழை தீப்பற்றல் இடிவிழுதல் முதலான உற்பாதங்கள் சிறிதும் இல்லாமல் சுகுணமான காற்றும் மிதமான வெள்ளமும் பருவமழையும் தவராமல் உண்டாயிருக்கவும் பசி நோய் உடம்பு அவமிருத்து உயிரச்ச முதலான துக்கங்கள் ஒன்றும் சேராமல் சுகமே சூழ்ந்திருக்கவும் பிரம ஷத்திரிய வைசிய சூத்திரர் என்கின்ற ஜாதியாரும் பிரமசாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சந்யாசி என்கின்ற ஆசிரமத்தாரும் சைவர் வைணவர் வைதிகர் என்கின்ற சமயத்தாரும் தங்கள் தங்களுக்குரிய ஆசாரங்களில் குறைவுபடாமல் வாழ்ந்திருக்கவும் அன்னதானம் சொர்ணதானம் கோதானம் பூதானம் முதலான தானங்களும் தேவாலயம் கட்டுவித்தல் திருக்குளமிடுத்தல் செழுஞ்சோலை வைத்தல் தண்ணீர் பந்தல் வைத்தல் சத்திரங் கட்டுவித்தல் முதலான தருமங்களும் சாந்திராயன முதலான விரதங்களும் தியானஞ்செய்தல் ஜபம் செய்தல் முதலான தவங்களும் தவறுபடாமல் ஒங்கியிருக்கவும் தியாகேச பெருமானுக்கும் மற்றுமுள்ள தெய்வங்களுக்கும் திரிகால பூசைகளும் திருப்பணிகளும் திருவிழா முதலான சிறப்புகளும் குறைவில்லாமல் நடக்கவும் அவர் ஆளுகைக்கு உட்பட்ட உலகங்களில் ஆக்கினையே செய்வித்து வந்தது அவரது ஒப்புயர்வில்லா அரசாட்சியிலே பூவே பறிபடுவது புனலே சிறைபடுவது காற்றே அலைபடுவது கல்லே கடினமுடையது மாவே வடுபடுவது வாழையே குலைப்படுவது வண்டே மது உண்பது பந்தே அடிபடுவது பரியே கட்டுண்பது நெல்லே குத்துண்பது நெற்கதிரே போர்படுவது வயலே வளைபடுவது மாதர் இடையே குறைபடுவது தரித்திரமே தரித்திரப்படுவது துக்கமே துக்கப்படுவது பொய்யே பொய்படுவது இவையல்லாமல் பொருள் பறிக்கப்படுவோரும் சிறைச்சாலையில் வைக்கப்படுவோரும் பகைவரால் அழைக்கப்படுவோரும் கடின மனமுள்ளவர்களும் வடுபடுவோரும் குலைபடுவோரும் மதுவுன்போரும் அடிபடுவோரும் கட்டுன்போரும் குத்துன்போரும் போரிற்படுவோரும் வளைபடுவோரும் குறைபடுவோரும் தரித்திரப்படுவோரும் துக்கப்படுவோரும் பொய்படுவோரும் வேறே இல்லாமல் மேன்மையே விளங்கியிருந்தது